வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தெருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அனுபவம் என்பது பாடம் கற்கும்போது வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் கல்வி முறையாகும் ஆம் அனுபவம் என்பது பாடம் கற்கும் போது வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் கல்வி முறையாகும் என்கிறார் ரஸ்கின்